அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள்தேசி மனுவில் தலைப்பு சேவை பொதுவாக பொதுமக்கள் சமுதாயத்திற்கு ஒருவன் என்ன சேவை செய்திருக்கிறான் என்ன செய்ய இயலும் தன்னை பற்றி என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் முக்கியமாக அறிய முயல்கிறார்கள் ஆகவே சேவை செய்ய வேண்டும் திறமையாக நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும் வெறுப்புணர்ச்சிக்கு உள்ளாகக்கூடாது இந்த வித உணர்ச்சியோடு ஒருவன் சென்றால் மற்றவர்களும் ஆதரிப்பார்கள் அன்பாகவும் நடந்து கொள்வார்கள் இவைகளால் தனிப்பட்ட வாழ்வு சுகமாகவும் சமுதாயம் பெரும் பயனடையவும் நாடு சிறப்படையவும் கூடும் ஆம் சுயநலம் நீக்கி சமுதாய சேவையை மனதில் பதித்து உழைக்க முன்வந்தால் நம் தாழ்வு மனப்பான்மை தானாகவே மறைந்துவிடும் சுயநலமும் அறியாமையும் மன மகிழ்ச்சியின் பகைவர்கள் அவற்றை ஆறவே விளக்க முயற வேண்டும் பிறருடைய நிலை நமது நிலை இரண்டையும் பற்றி எண்ணி இந்த சுயநலம் என்கிற பகைவர்களை சேவை என்கிற செயல்பாடு மூலம் நாம் விரட்டிவிடலாம் சிந்திப்போம் நமது சேவையை பயனுள்ள விதத்தில் நாம் செயல்படுத்துவோம் நன்றி